அவர்கள் கூறியதாவது நபி அலஹிம் அவர்கள் பிரயாணத்தின் போது வாகனத்தின் மீது அமர்ந்து தொழுவார்கள் கடமையான தொழுகை தவிர உபரியான இரவு தொழுகைகளை வாகனம் எத்திசையில் சென்றாலும் தொழுது கொண்டிருப்பார்கள் தம் வாகனத்தின் மீது அமர்ந்தே வித்திரும் தொழுவார்கள்